இந்த கலந்து கொண்டு வரு உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் தன்னுடைய எல்லா மகிழ்ச்சிகளிலும் அதிகமான மகிழ்ச்சியாய் மக்கள் எரிசிலே எண்ணுவார்கள் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் கிருவி உனக்கு போதும் இப்படி கிச்சி பாப்பூசிலர் எல்லா சரி இந்த நாகபோல் சபைக்கு வாழ்த்து அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை சபையிலே அறிவித்துக் கொள்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டினுடைய அதிகாரங்களில் தேவருடைய திருச்சபையுடைய மத்தியிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனுடைய பரிசுத்தான்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவ சன்னிதானத்தில் இந்த வருடம் பிறந்து வரும்போது தேவனுடைய நல்ல கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் இம்மற்றம் செய்த அளவற்ற நன்மைகளுக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் கத்திரம் உண்டாவதாக அப்போசனாகி பரிசுத்த போக சொல்லுகின்றார் நீங்களே எங்களுடைய நிறுவங்களாக இருக்கிறீர்கள் என்று அப்பாசுலாய பரிசுத்த போகணும் சொன்னார் அதற்காக நான் தேவனை துடிக்கின்ற நாகர்கோவில் திருச்சபையினுடைய மக்களின் பெருமகதி பேர் நிறுவங்களாக இருக்கின்றார்கள் அதற்காக நான் தேவனுக்கு சதோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் இந்த ஊழியத்தில் அடைகிற பிரயாசத்தை நான் காணும்போது அநேக முறை தேவ கண்ணீர் விட்டது ஒன்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இரு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தாயானவர் என்று சொல்லியிருக்கின்ற பிரகாரம் தாயை நேசிக்கிறதை விட அதிகமாக திருச்சபையும் தேவடைய மனிதர்களையும் நேசிக்கின்ற தியாகிகள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக இந்த ஊழியம் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் தேவடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்களுடைய ஊழியத்தை திபத்தினாலும் உதவியினாலும் உழைப்பினாலும் தாங்கி வந்த தேவைய பிரசுத்தவான்களுக்கும் தேவருடைய பிள்ளைகளுக்கும் நான் இவருடைய மனமார்ந்த இரண்டாயிரத்தி ஏழாவது ஸ்தோத்திரத்தை நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இந்த ஆண்டிலும் கட்டுரை வேலை நாங்கள் வலிமையோடு செய்ய நம்முடைய சபை பெருக இன்னும் நடக்க வேண்டிய ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய சபையிலே நடப்பிக்கப்பட நாம் எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஒத்துழைப்போம் இரு நாம் கட்டுவோம் ஆண்டவர் தேவன் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துவார் இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகின்றது நாம் அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள போகின்றோம் ஆண்டுகளாகிய தேவன் இந்த ஆண்டிலே அதாவது அறுவடை செய்து முதல் பலன்களாகிய ஆத்துமாக்களை தேவ சோபத்திலே கொண்டு வர போகின்றார் இப்பொழுது ஐக்கிய ஆராதனையாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் முழுவதும் உள்ள மக்கள் நிரம்பியிருக்கின்றோம் வரக்கூடிய வரக்கூடிய ஆண்டிலே இந்த பிராஞ்சு மக்களே இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் இருப்பார்கள் என்று நான் தேவட நான் மகிழப்படுவதாக கர்த்தரவணமாகவே செய்வாராக தேவதாயிரத்தி ஏழாவது ஆண்டினுடைய ஸ்தோத்திரத்தை பரிசுத்தவான்களுக்கும் அங்கங்களுக்கும் இயேசு நாமத்தினாரி தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தி நலனுடைய தேவனுடைய அளவற்றை திருப்பினாலே நாம் இந்த இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கின்றோம் அதற்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் மிதமாக தேவனுடைய அன்பை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கடந்து வந்த பரிசுத்தவாங்களுக்கும் பரிசுபின் எல்லா அங்கத்தினர்களுக்கும் தேவ சமூகத்திலே இரண்டாயிரத்தி ஏழாவது வாக்குதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலும் கட்டு ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்போகிற சில வேத பாகங்களை நாம் சிவத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் உயிதி மொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது ஒரு வாசிக்கலாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் புகாது என்று இரவு நாகி ஆண்டவர் என்று கூடி வந்திருக்கிற திருச்சிவின் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தருகின்றார் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நாம் நம்பியிருப்பவர் யார் என்பதை நன்றாக அறிந்திருக்கின்றோம் ஆகையினால் அநேக காரியங்களிலும் நமக்கு தோல்வி அடைந்தது போலவும் அநேக நன்மைகள் நமக்கு கிட்டிச் சேராதது போலவும் கடந்த ஆட்கள் ஆண்டுகளில் காணப்பட்டிருக்கிறோம் இந்த ஆண்டிலே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று இரவு நாகி ஆண்டவர் சொல்லுகின்றார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் என்று சொல்லியிருக்கின்றபடி தேவரை நம்பி இருக்கின்ற மக்கள் அதனால் எவ்வளவு பெரிய மேன் நமக்கு கிடைக்கப்படும் என்பது உணர்ந்து இந்த ஆண்டில மகிழ்ச்சிகரமாக பாதிலை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று தேவல் சமூகத்தில் சங்கீதம் பனிரெண்டாவது அரசனாகி தாவிதப்படி சொல்வதை வாசிக்கலாம் தேனிகளின் கருத்தாவே உமை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி தாவிந்த அரசன் சொல்லுகின்றார் நம்பி இருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய நண்பர்கள் இருக்கிறது என்பதை அரசனாகி தாவீதம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் பத்தொன்பதாம் சொல்லி இருக்கிறதை வாசிப்போம் உண்பாகளுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் இயேசுநாதனை நம்பி இருக்கிற மக்கள் அநேகர் சோறுபடைந்துள்ள போல காணப்படுகின்றார்கள் நான் நம்பியிருந்த நம்பிக்கை எனக்கு வீணாக போய்டு சொல்லப்படுறது எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை வீண் போகாது முன்பாக மிகவும் மகிழ்ச்சிகரமாக நான் நம்பியிருக்கிற ஆண்டு வரை எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் என்ற எண்ணத்தோடு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மகிழ்ச்சிகரமாக கணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான பணம் இருக்கிறதுனால மக்களுக்கு மகிழ்ச்சி வருகின்றதில்லை உயர்ந்த பதவியில் இருக்கின்றதுனால மகிழ்ச்சி வருகின்றதில்லை ஆழ் பலங்களும் படை பலங்களும் இருக்கிறதுனால மகிழ்ச்சி வருகின்றதில்லை இறைவனாகி ஆண்டு வருடம் மக்களுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் கூறுகிறார் என்பதை ஒன்று மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற ரெண்டு நாளாக முத்திரும் புத்தகம் இருபதாவது அதிகாரம் முதல் மூன்று வரை வசனத்தில் ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கின்றோம் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவரோடு அம்மோனியிருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத்தை நோக்கி விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேயாக தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கற்றை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு அரச்களிலே அவரை மக்கள் படையெடுத்து வந்தால் இந்த உலகத்தில் எதிர்ப்புகளும் யுத்தங்களும் அதிகமாக ஆரம்பித்து இருந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவ நம்ம இருக்கிறார் என்று அரசு படையெடுத்து வந்த பொழுது அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் இப்படி அனைத்து நாட்டு மக்களும் எடுத்து வருகிறார்கள் தீர்க்க தரிசின் மூலமாக இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது தேவ ஜனங்களாகிய நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் சாத்தானுடைய சோதனைகள் இருந்தாலும் அதிகாரம் இருபதாவது வசனத்தை மக்களிடத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகின்றனர் அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்பட்டு போகிற யோசபாத் என்று மனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத்து நின்ற யூதாவே எருசிலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாய கருத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கத்தரிசுகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த படைகள் ிது ஒரு தீர்க்கரிசி கலக்கம் அடைகிறார்கள் இவ்வளவு பெரிய செயல்களை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தீர்க்கத்தரிசு சொன்ன ஆலோசனை நம்ப வேண்டும் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும் கர்த்தருடைய தீர்க்கத்தரிசுகளை நம்ப வேண்டும் என்று சொல்லி புறப்படும் என்று சொல்லி ஆம்பியார் அப்படி நம்பி அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்ன ஆலோசனை அந்த தீர்க்கத்திற்கு கொடுத்தார் என்று இந்திய பாகங்களிலே வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிப்போம் ஆலோசனை பண்ணி முன்பு கத்திரை துடியுங்கள் குறைவாக இருக்கலாம் என்று எண்ணிவிடாது ஆள்களை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தி கர்த்தரை துதியுங்கள் அவருடைய கிருபை என்று பொழுது என்று சொல்லி பாட்டு பாடிக்கொண்டு இருப்பதற்கு ஆட்களை நேமி கர்த்தருக்காக யுத்தம் செய்வார் பாடகரை நிறுத்தி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் வெற்றொன்று அவர்கள் பாடி துது செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு அம்மன் புத்திரையும் மூவாபியின் செயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவரை கருத்தர் எலும்ப பண்ணிருந்தால் அவர்கள் வெற்றிக் கொண்டு விழுந்தார்கள் என்று எதிர்க்கிறார் ஆயுதத்தை எடுத்து இவர்கள் சண்டைக்கு போகவில்லை இவர் கருத்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் இவர்களை எதிர்த்து வந்த மக்கள் யாரும் ஒருவர் ஒரு தாக்கி கொண்டு அவர்களை அழிந்து போனார்கள் என்று சொல்லி நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது இதிலமாக தேவராகிய கருத்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கொடுத்து கொண்டு வருகின்ற காலமாக இருக்கிறது என்பது அறிந்து நாம் சோத்துலுத்தியமாக கையில் இருந்த நிறுவத்தை வாங்கி வாசித்தான் போய் பின்பு இசைக்கா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தனை நோக்கி கர்த்தே கர்த்தாவே மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனே மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனே தேவனானவர் நீர் ஒருவரே பூமியின் கண்களை திறந்து நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும் என்று சொல்லி விண்ணப்பும் விடுதலை தர மாட்டார் வாங்கி அதை படித்து பார்த்துவிட்டு வாசகத்தை கேளு என்று சொல்லி அங்கே மாசுக்கு காண்பித்து விட்டு அந்த கடிதத்தை சுருட்டி தேவாலயத்தில் வைத்துவிட்டு அவர் சென்று விடுகின்றார் தேவ ஜனமி நம் தேவனை நம்பி இருக்கின்றோம் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் நமக்காக யுத்தம் செய்கிறதே என்பது நாம் அறிந்திருக்கிறோம் இசைக்கு அரசன் அறிந்திருந்தபடியினால் அந்த அரசனுக்கு மறுமொழி ஒன்று சொல்ல விரும்பாதபடி ஜீவனுடைய தேவனை தூசித்து எழுந்த கடிதத்தை கொண்டு போய் தேவாலயத்திலே வைத்து தேவனிடத்தில் வாசத்துக்கு அனுப்பிக்கின்றார் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் எழுந்திர விசுவாசத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையை அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் அருமையான நாம் தேவனை நம்பியிருக்கின்றோம் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் எழுந்தருள் தான் அறிந்திருக்கின்றோம் செய்யப்படுகிற விண்ணப்ப கவனித்து கேட்கிறார் என்பதை நாம் விசுவோம் நம்முடைய காரியங்கள் தேவ சமூகத்திலே சொல்லும்போது கருத்தரனை கேட்டு நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம் இதாக வாசத்தை வைத்துவிட்டவர் வீட்டுக்கு சென்று அந்த ராத்திரியிலே ஒரு தேவதூதன் அந்த ராணுவத்திலே கடந்து சென்று ஒரு பேர் சங்கரித்து போட்டான் என்று வைத்து முப்பத்தி அதிகாரம் முப்பத்தி ஆறு அவர்கள் நம்முடைய எதிராளி ஆகிய பி சாசானவன் கருச்சிக்கர சிங்கப்பூரை யானை விழுந்தோ என்று வகை தேடி சுற்றி திரிகின்ற காலமாக இருக்கிற தேவஜனங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் பார்த்தான் நேரடியாக சண்டை போட வருகிறதில்லை பாவம் செய்ய வைத்து தேவனுடைய மைவியை நாம் இறந்து செய்ய வைத்து தேவனுடைய உன்னலமான சாணத்தை நம்மை விழுந்து போக இருக்கின்றபடியால் நாம் அதற்கான நல்லாலோசனை பெற்று சாத்தானுடைய அந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகவும் காரணமாக இருப்பதோடு தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குண்டி போகாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டுமே சொல்லுகின்றார் எப்படி எல்லா போராட்டத்தில் நமக்கு விடுதலை தந்து இந்த ஆண்டு ஒரு ஜெயமான ஆண்டாக நம்ம ஒரு வெற்றி பெற்ற கூட்டமாக இந்த நாட்களில் வெளிப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பி இருக்கின்றார் என்பதை தேவசமுத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவுண்டு கேளுங்கள் நிற்கப்படும் என்று கட்ட சொல்லுகிறார் என்றான் ஒரு பஞ்சம் உண்டாகிவிட்டது பஞ்சம் என்றால் மகா பெரிய கொடிய பஞ்சம் அநேக தாய்மார்கள் பெற்ற பிள்ளைகளை சமைத்து சாப்பிடும்படியான சூழலை உண்டாகி அவ்வளவு பயங்கரமான ஒரு பஞ்சகாலம் உண்டாகி இருந்தது தேவனுடைய மனுஷன் அங்கே கடந்து சென்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் மறுபடியும் வாசிக்கலாம் அப்போது கருத்துடைய வார்த்தை கேளுங்கள் சமாரியாவின் வாசிலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சீக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சீக்களுக்கும் விற்கப்படும் என்று கற்று சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் கைலாகினாலும் இப்படி நடக்குமா என்றான் இதற்கு அவன் உன்னுடைய கண்களினால் உன் கண்களினால் இதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டா என்றும் நீ அதிலே சாப்பிட மாட்டா இப்படி ஒரு வார்த்தை நடக்கும் ிது எங்கிருந்தும்பு வாய்ப்பு இல்லை அவர் கடந்து போய்விடுகின்றார் ஏழாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வரை அவசரங்களை வாசிக்கலாம் கொள்ளையிட்டார்கள் கற்கொலை வார்த்தும்படியே ஒரு மரக்கால் கோர்வேமா ஒரு சேர்க்கலுக்கும் இரண்டு மரக்கால் ஒரு சேர்க்கலுக்கு கயலாக விசாரிப்பா இருக்க முகவாசல் வந்த போது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை சேர்க்கலுக்கும் நாளை நேரத்தில் சமாரியாக ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவுடைய மனுஷன் ராஜா ஒரு சொன்னதின்படியே நடந்தது பிரதானி தேவடைய மனுஷனுக்கு பிரதிநுத்திரமாக இதோ கர்த்த வானத்தில் மதங்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இவர் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனால் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே அந்த பிர பிராரமாகத்தானந்தது ஒருமுக வாசல நெருக்கி மிதத்தினாலே அவன் கருத்து வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேர்க்கலுக்கு ஒருக்கப்பட்டது என்று ஆவியான மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்ற தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறுகிறது தீர்க்க தரிசையான மறுத்தார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அமிலமாக தனங்கள் எல்லாரும் கோதுமை வாங்குவதற்காக நெருங்கி வந்த பொழுது இந்த அதிகாரி கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக சென்றிருந்தான் அதில் மழகி கிள விழுந்து மிதித்து கொண்டு இன்று வேதமாக நமக்கு படிப்புகின்றது ஆகையினால் பிரிய மாணவர்களே தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் பொழுது நாம் என்ன செய்வது யுத்தங்கள் வரும்பொழுது என்ன செய்வது என்று இளமக்கள் யாரும் கலக்கம் அடைந்துவிடாதபடி கருத்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பது உணர்ந்து நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் மாற்றப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பது அறிந்து தேவஜன்கள் நம்பிக்கையோடு தேவனை பின்பற்றி முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறதற்காக ஆண்டோரை நான் சொத்து இந்த உலகத்தில் மாத்திரம்தான் ஆகாரம் இருக்கிற அணிந்து போனாலும் ஆகாரம் இல்லாமல் போய்விட்டாலும் போஷிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை அதனால தேவதாலங்களை குறித்து இது மாதிரி குடும்ப காரியங்களை குறித்து அதிகமாய் கலக்க முடியாதபடி தேவனை நம்பியிருக்கிற நம்பிக்கையை தொடர்ந்து முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று ஆவிய அனைவர் திருமணம் பெற்றுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் குறைவு வந்திருக்கலாம் அவைகள் நிறைவடைய போகின்றது நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கலாம் எல்லாவற்றிலும் பெற்றுக் கொள்ளக்கூடியால் நிச்சயமாகவே நமக்கு நம்பிக்கை வீண் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மத்தியிலும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒரு நாள் எளியா தெருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு மிகுந்த சோர்வுண்டாகி ஒரு சூரசனின் அடியத்தை படுத்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டு ரொம்ப வருத்தம் போகும் ஆண்டவரே என்னை எடுத்துக் சொல்லி அவர் விண்ணப்பம் மணிப்படுத்துக் கொண்டு தூக்கிவிட்டார் கழித்து ஒரு தேவ தூதன் போய் அவரை பட்டியலி அவருக்கு சாப்பாடு கொடுத்தார் என்று சொல்லி மருத்துவத்தில் மனிதன் யாரும் இல்லாத இடத்திலும் என்ன வசதியும் இல்லாத இடத்திலும் ஹோட்டல்கள் இல்லாத இடத்திலும் இறைவனை நம்பி மக்களை விரைவில் எப்படியும் போஷிப்பார் என்று சொல்லித்தாமியாக இருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை என்கிற எண்ணங்கள் யாருக்கு கருத்தரை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும் என்று வேலை வாய்க்கை சொல்கிறார் முன்பாக இருக்கிற மக்களுக்கு நீர் செய்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றது போல அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை கருத்து அனுப்பித்துக் கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து ஆண்டுகளுக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து முதலீச்சர வசனங்களை வாசிக்கலாம் ஒரு தூதனவனை தேர்வு வைக்கப்பட்டிருக்கின்றது ஆரோக்கனை செய்து கொண்டிருக்கின்றதாம் நம்பி இருக்கிற நம்பிக்கையிலே நாம் குண்டி போகாது ஒரு நாள் ஒருத்தலே சீதி காய் காத்திருந்த காடுகின்றேன் அடுக்கி வைத்திருக்கின்றது கல்லூரி ஹாஸ்டல்களிலே மாணவர்கள் சாப்பிடுவதற்கு தட்டுகள் அடுக்கி வைத்திருக்கிறது போல ஆயிரக்கணக்கான பிளேட்டுகள் அடுக்கி வைத்திருக்கின்றது ஒரு தேவதுடன் வேகமாக வந்து ரெண்டு தட்டுகளை எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துல சுட சூடு ஆகாரத்தை எடுத்து ஒரு தட்டளை வைத்து மற்ற தட்டினாத மூடிக்கொண்டு அதை பூமியிலே ஒரு பக்தரை கொண்டு வருவதற்காக வருகின்றார் அவர் வந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு தியமத்துவத்தில் போய் அவர் இடத்திலே அதை பறித்து பான் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் இருவரும் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் மேல் மூடிதான் பின்னர் வந்த இடத்தில் கிடைத்தது ஆகாரத்தில் வைத்திருந்தவர் வேகமாக கொண்டு செல்லுகின்றார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிமுறை செய்வதற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற இருக்கிறார்கள் என்ன தேவது குறித்து சொல்லி இருக்கின்றபடி நாள் நமக்கு பணிமுடை செய்வதற்காக பரலோகத்திலே கோடிக்கணக்கான தேவது வைத்திருக்கின்ற அதனால தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நாம் அசையாமல் இருக்க வேண்டும் என்று ஆவி அவன் எழுந்திருந்து அந்த பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பின்னான் நாற்பது நாட்கள் அந்த ஆகாரத்தினுடைய பலத்தினாலும் கடந்து இருக்கின்றது கருத்து கொடுக்கின்ற ஆகாரம் இருக்கின்றதே அது மிகுந்த பலன் உள்ளது என்று சொல்லி நாம் அறிய முடிகின்றது நாம் சாப்பிட்ட ஆகாரம் நான்கு மணி நேரத்துக்கு மேலே அது இருக்கிறது ஜீரணமாகிவிடுகின்றது கொடுக்கின்ற ஆகாரமானது நாற்பது நாள் பிரியான கூற நடந்து செல்லும் வரையிலும் அதனுடைய பலத்தினால் கடந்து போனார் எழுதியிருக்கின்றபடியால் ஒரே ஆகார குறைவுக்காக ஆசிர்வாத குறைவுக்காக யாரும் கவலைப்படாத நம்பிக்கை தேவன் மீது இருக்கின்றால் வீண் போகாது ஆவியானவர் கூறுகிறதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகின்றேன் எளியா தெற்கு தரிசன பெரிய பஞ்சம் உண்டாக தெற்கு காலங்களில் எல்லாம் இப்படி பஞ்சங்கள் வந்ததாகவே தாசித்திருக்கின்றோம் அந்த நாட்களில் எளியாவை தேவனாகி கருத்து சொன்ன வார்த்தை நிமித்தமாக தேசத்தில் பணி பெய்யாது என்று சொல்லி சொல்லிவிட்டு போய்விட்டார் அது நிமித்தமாக தேசத்தில் அந்த எலியாவுக்கு காகத்தை கொண்டு அப்பத்திய இறைச்சியும் எழுதியிருக்கின்றது மூன்று ஆண்டுகள் பஞ்சம் இருந்தது ஒன்றைய ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த ஆத்திலே தண்ணீர் வெத்தி போய்விட்டது அப்போது எலியாவுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அவர் அங்கிருந்து வேறொரு தடத்துக்கு எலியாவை அனுப்புகின்றார் ஏழை மிதவியனுடைய அனுப்புகின்றார் அங்கு சென்ற பொழுது பொறுக்கொண்டிருக்கிறார்கள் இளையா போய் அந்த மாவட்டத்தில் அறிந்து கொண்டார் ஐஸ்வரி வாங்க வீடுகளுக்கு அனுப்பவில்லை ஒரு ஏழை விதவியனுடைய வீட்டிற்கு அந்த அம்மா கடவுளை நம்பி இருந்தவர்கள் வீட்டிலே ஆதார குறைவுண்டாகிவிட்டது ஒரு அப்பத்தை ரெண்டாக சுட்டு ஆனந்தனுடைய மகனை சாப்பிட்டு சாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளே வந்திருக்கின்ற மகள் அந்த அடையை சொல்வதற்காக விறகு கொடுப்பதற்காக வெளியே வந்திருக்கிறார்கள் மிக ஏழ்மையான குடும்பம் ஒரே ஒரு பையன் மாத்திரம் உண்டு அப்படி விறகு முறை கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் நம் வாழ்க்கை பக்தர்களாக இருந்தாலும் அந்த நற்கிரி செய்வதற்கு நாம் கவனமாற்றுவதாக மாறிவிடுகின்றோம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் செய்கின்ற சில எத்தனங்களை நம்ம அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாத இழந்து போய்விடுகின்றோம் அங்கே தேவனுடைய மனுஷன் கடந்து செலுகின்றார் தண்ணீர் வேண்டும் கேட்டபொழுது அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து கொண்டபடியினால் விறகை போட்டுவிட்டு தண்ணீர் எடுக்கச் செல்கின்றார்கள் எங்களைதான் அநேகர் சொல்ல ஆரம்பிப்பார்கள் நாம் அப்படி இல்லாதபடி நம்முடைய நம்பிக்கையிலே குண்டி போகாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகின்றார் கோவிலு நம்புங்கள் திருக்கத்தரிசுகளை நம்புகள் என்று சொல்லி வாசே ம போட்டு த கொஞ்சம் அப்பமும் கொண்டு சொல்லுகின்றார் சொல்லுகின்றேன் என்னுடைய வீட்டிலே வேறு ஆகாரம் கிடையாது ஒரு அடையை சொல்வதற்காக கொஞ்சம் மாவு இருக்கின்றது அதை சுட்டெடுப்பதற்கு ஜானியில கொஞ்சம் எண்ணையும் இருக்கின்றது அது ரெண்டு அடையாக சுட்டு சாப்பட்டு விட்டு மறைக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றார் பஞ்சந்தீர் வரையிலும் உன்னுடைய பானையிலே மாவு குறையாது எண்ணெய் வற்றாது என்று சொல்லி சொல்லுகின்றார் அதை அப்படியே நம்பி போட்ட உணர்கை மறுபடியும் எடுத்துக் செல்லுகின்ற அவசர அவசரமாக கொடுக்கின்றார் ஆண்டவர்களே ஒரு பாத்திரண்டு வர அவளை போயிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானில் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணையுமே இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவநாய கற்ற ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நான் என் குமாரரை சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றால் அப்பொழுது எளியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கு குமாரருக்கு பண்ணலாம் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டிடும் நாள் மட்டும் செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் இஸ்ரேலின் தேவநாயக் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அவள் போய் எலியாவில் சொற்படி அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக சாப்பிட்டார்கள் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பாறையிலே மாஸ் செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் ியமான நம்ப நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நாம் உலகத்திலாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அகினால் தேவனுடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறி இப்படி எல்லா நெருக்கங்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றபடியினால் நாம் நம்பிக்கையிலே குண்டி இருக்க வேண்டும் இவ்வாண்டின் ஆரம்பத்திலேயே சொல்லுகின்றார் ஒரு வாரமாக சாப்பாடு இல்லை துளரோடு தவப்பு நாடு வெளியூருக்கு போன ஒரு வரவில்லை கூலி வேலை செய்கிற ஒரு குடும்பம் நான்கு குழந்தைகளோடு இந்த தாயார் தினமும் ஜெமித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தொழில்கள் கேட்டால் சாப்பாடு நமக்கு கிடைக்கும் ஆகாரம் கொடுத்த காக்காய் நமக்கு ஆகாரம் தரும் படுத்துக் கொள்ளுமா உடல் இரவிலே எல்லாரும் தூக்கிவிட்டார்கள் சின்ன குழந்தை வயது குழந்தை அவரை எந்தரித்து பார்த்தா கலவெல்லாம் கூட்டி இருக்கிறதே காக்காய் ஆகாரம் கொண்டு வரும் என்று அம்மா சொன்னார்களே கதவு கூட்டி இருந்தால் காக்கா எப்படி வரும் என்று சொல்லி அந்த பிள்ளை கதவை திறந்து வைத்து விட்டு ரோட்டில் வெளியே போய்விடக் கூடாது முதலாளி கடையை விட்டு இரவு பதினோரு மணிக்கு வண்டியில் இருக்கிறார் இந்த சின்ன கோந்தை நடந்து இருக்கிறத பார்த்து அவர் காரை விட்டு இறங்கி ஏமா நடந்து இருக்கிறாய் கதவெல்லாம் ஏன் திறந்து இருக்கிற போய் தூங்கு என்று கதவை சாப்பாடு இல்லை ஒரு வாரமா எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாங்க வேலைக்கு போனாங்க காசு கொண்டு வரல அதுல அம்மா ஆகாரம் தருவதற்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டா இளியாவுக்கு ஆகாரம் கொடுத்து காக்கா நமக்கு ஆகாரம் கொண்டு வரும் சொல்லுவார்கள் தூங்கிட்டாங்க நான் கவலை திறந்து வைத்திருக்கிறேன் காக்கா ஒரு இதற்காக அந்த உரிமையாளருக்கு ரொம்ப கஷ்டமாகி வருத்தமாகி நின்றுக்கோ இப்ப ஒரு காக்கா உனக்கு ஆகாரம் கொண்டு வரும் சொல்லி காரை மறுபடி எடுத்துக் கொண்டு போய் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார் கேட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான ஆகாரத்தை ரொட்டி எல்லாம் எடுத்து பெரிய வைத்து அவர் கொண்டு வந்து அந்த பிள்ளை கையில் ஒரு கையை பிடிக்க வைத்து ஏன் இது சொல்லப்படுறது தெரியுமா இந்த நம்பிக்கை தேவனுடைய வசனத்தை நமக்கு நம்புகிறார்கள் காகத்து கொண்டு போஷி தாண்டவர் நம்மையும் எப்படியும் போஷிப்பார் ார் என்பது உணர்ந்து இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய இருக்கம் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆதியர் திருளம் பெற்றுகின்றார் முப்பத்தி ரெண்டாம் அதிகார பத்தாம் தோசகத்திலே விதமாக சொல்லுவதும் அடியனுக்கு எல்லா சத்தியத்துக்கும் அடியேன் எவ்வளவு பார்த்திருவான் அல்லது போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆடிமயக்கிற ஒரு கோல் மாத்தருடைய கரத்தில் இருந்தது வைத்து அளவழப்பான ஒரு கம்பு மிருகங்களை எரிந்தால் காயப்படக்கூடிய கம்பு வைத்து இருந்திருக்கிறார் தனி கம்பு அந்த கம்பை களப்போடு ஆளு மணிக்கு வீட்டுக்கு செல்லும் போது தன்னுடைய அண்ணன் ஆகியாவுக்கு பயந்து இமிலமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கம்பாவோடு மாத்திரம் தான் யோகாவை கடந்து போனார் ஆடு மாடு மிருக ஜீவங்களாகிய ஒரு பரிவாரம் மனைவி பிள்ளைகள் வேலைக்காரல் போன்ற மனித பரிவாரம் ஒரு கூட்டம் இதெல்லாம் எப்படி கிடைத்த தெரியுமா நீ எனக்கு கொடுத்த சத்தியத்திற்கு நான் இவ்வளவு அவங்க பொழுது பண்ணி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியை செய்து இப்படி மிகுந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டு என்று சொல்லுவதத்தில் எழுதியிருக்கின்றது பிரியமான தேவஜானமே கர்த்தனோடு பேசுகின்றார் நம்முடைய சத்தியத்தை ஒவ்வொரு நிமிஷம் வெளிப்படுத்தி தந்து கொண்டு இருக்கின்றார் நாம் கை கொண்டு பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகப் போகிறது என்று சொல்லியாகிய நபர் திருமணம் பெற்றுகிறார் மாமனாகிய லாபன் பத்து தடவை சம்பளத்தை மாற்றினான் என்று சொல்லுவதத்தில் எழுதியிருக்கின்றது மகன் தான் தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறான் மகளை வாகனம் செய்து கொண்டிருந்த போதிலும் பெருக ஆரம்பித்த உடனே கூலியை மாற்றி விடுவான் பின்னர் அவனுக்கு ஆசீர்வாதம் இன்னொரு கூலியை மாற்றுவான் இப்படி மாற்றி மாற்றி அவனை ஏமாற்றின போதிலும் என் திரும்பி வருகிறான் அதற்கு என்ன காரணம் தெரியுமா தேவரின் காண்பித்து இல்லாத இல்லாத சத்தியத்திற்கு நான் இவ்வளவு பார்த்திருந்தேன் வெறும் கோல கையுமாக கடந்து போனேன் இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களை உடனே பிரியமான தேவஜானமே வார்த்தைகளை நம்பி இருக்கின்ற நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கொண்டு என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் நான் தேவட சத்தியத்தை ஒழுங்காக கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் போதிக்கிறார் உருவாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் உண்மையாய் செவி கொடுப்பார் உண்மையான கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் வைப்பார் ால் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அவரும் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது யாருக்கு வந்து பலிக்கு தெரியுமா தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாக மக்களுக்கு மாத்திர வேண்டும் என்று சார்கள்த்த பிறகு அதெல்லாம் செய்யலாம் என்று சொல்வார்கள் நாம் அப்படி எல்லாம் தேவராக கட்டுடைய சத்தத்திற்கு கவனமாக செய்து கொடுத்து அந்த வார்த்தைகளின்படியே நடந்து வந்து கொண்டிருக்கின்ற கர்த்தரனை ஆசீர்வத்து உயர்த்த புகழார் இந்தியாவின் என பெருமை பெற்றுகின்ற இப்பொழுது ஒரு கடிதம் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷம் அவளுக்கு அருமையாக சொல்லுவார்கள் எனக்கு பணம் வந்து விட்டது நெருக்கம் எல்லாம் விட்டது எடுத்துக் கொள்வார்கள் கருத்திருந்த ஆசீர்வாதங்களை கவனித்து படிக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு நாம் செம்மையாக படித்துடைய சத்தியம் தேவனின் காண்பித்த சகல சத்தியத்திற்கு நான் எவ்வளவு பார்த்திருவான் சொல்லி இருப்பது போல சொன்ன வார்த்தைகள் நாம் ஆசித்து அதன்படியே நடந்ததை கை இன்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வந்து பாலிக்க இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக ஒரு விடுதலையின் ஆண்டாக நம்முடைய நெருக்கங்கள் வருத்தங்கள் கவலைகள் கண்ணீரிகள் எல்லாம் மாற்றப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் என்று ஆவியாளர் சொல்லியிருக்கின்றபடியால் அப்படி செய்ய வேண்டும் என்று தேவசமூத்தர் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஓசியா தெற்கு எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது தெருக்கத்திருச்சு மருத்துவது ஒரு காரியத்தை வாசிப்போம் எழுதி கொடுத்து மகத்துவங்களை எழுதிய கருத்திலே கொடுத்து காரியமாக எண்ணினார்கள் வேதத்தை வாசிப்பதற்கு அநேகருக்கு நேரம் கிடைக்கிறதில்லை மற்றவர்கள் வாசிப்பார்கள் வேதத்தை வாசிக்க வேண்டுமானால் அனைவருக்கு விருப்பம் வருகிறதில்லை அதை அந்நிய காரியமாக அதனால் பிரியமா துரிச்ச பெண்பணிகளாகினாம் தேவனுடைய வார்த்தை தேவன் எழுத்து எழுதி கொடுத்த வார்த்தைகளாக இருக்கிறபடியால் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய தேவரை சந்திப்பதற்காக தேவன் எழுதி கொடுத்த அவருடைய திருமறையாக இருக்கிறபடியால் அதை நம் வாசித்துவதற்கு மெய்யாகவே கவனமாக செய்வதற்கமானால்வாதம் நம்மை சந்திக்கும் என்று பரிசுக்காதி என்பவர் சொல்லுகின்றார் ஒரு நாள் ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது காண்பித்து இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி கருத்தர் காண்பித்தார் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கருத்தில் பெரிய வேத புத்தகம் இருக்கிறது காண்பிக்கும் பொழுது ார்கள் so, இந்த நடந்தூதனை அனுப்பி உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னேன் அதன்படி செய்ய உத்தரவு கொடுத்தார் ஜபத்தை முடித்துவிட்டு சொன்னேன் இப்படி ஆண்டுகள் சொல்லுகிறார் வந்தது கம்ப்ளீட்டாக மன்னன இல்லை இவ்வளவு காற்றிலே தீய வரிசை வைக்க வேண்டும் என்று ஒரு நெருப்பு குச்சி அரசு என்ற வைத்த பொழுது அது பொய்யுரைக்கான எண்ணி நமது கை கொள்ளும் பொழுது இன்றைக்கும் தர்த்தரிமை ஆசீர்வதிக்கப்படுறார் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற நம்பிக்கை தேவன் மீது இருக்கிறவருக்காக ஆண்டுகளின் சோத்துழைப்புமாக தேவ வாக்கிய வாசிக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீகத்திலே பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஆன்மீகத்திலே வளர்ச்சி அடைகின்ற மக்களுக்கு தான் தெய்வீக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாக கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது ஒரு வசனத்தில் நாம் வாசிக்கலாம் மோந்தியான் தேவான் மூன்றாவது நிறுவோம் இரண்டாவது வசனத்தை ஒரு வாசிப்போம் ஆண்டு அழைத்திருக்கின்றார் அதற்கு ஆன்மா வாழ வேண்டும் என்று சொல்லி பரசுத்தாமி எனது விதமாக எழுதி ஆன்மீக வளர்ச்சி நம்முடைய வீட்டில் எல்லா செல்வங்கள் இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்க முடிகிறது அனுபவிக்க முடிகின்றதில்லை பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு பால் தான் கொடுக்க வேண்டும் பிஸ்கெட் பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் தான் கொடுக்க முடியும் அது வளர்ச்சி அடையும்தான் இல்லாவற்றையும் அதுபோல இறைவனாகி ஆண்டு கருத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சோதரித்துக் கொள்ள வேண்டுமானால் ராத்துமா வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகின்றார் ஆன்மீக வளர்ச்சி அனைவரும் விரும்புகிறதில்லை ஒன்று இரண்ட மூன்றாவது வாசிப்போம் சகல துருக்குணத்தையும் கவனத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகல சகரவித புறம்ூதை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை புதிதாய் பிறந்த குழந்தைகளை சொல்லித்தேதான் சொல்லுகின்றார் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு தேவன் கொடுத்த ஆன்மீக ஆகாரம் தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த ஆகாரத்தை நாம் அதிகமாக உள்கொண்டு உள்கொண்டு அதிலே நாம் வளரும் போது நாம் உலக பிரதானமான சகல நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றபடியால் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிவேனிலும் மதுரமான அடிக்கடி வாசித்து அதை கை கொண்டு ஆன்மா வளர்ச்சி அடைவதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று ஆவியானவர் திருவள்ளம் பெற்றுகின்றார் அது யாக்கோவில் சொல்லுகின்றார் தயவுக்கும் எவரில் காண்பித்த எல்லா சத்தியத்திற்கும் பார்த்தான் அல்ல அவளுக்கு வேத புத்தகம் கிடையாது அவ்வப்பொழுது தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள் மாத்திரமே அவர்களுக்கு தெரியும் இன்று தேவன் பேசின வார்த்தைகள் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் மேன்மை அடைவதற்கு அவனுக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு வியாகிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு அவன் இதுமாய் மீட்கப்படுவதற்கு பரலோகம் சொல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேத புத்தகம் வெளியே தந்திருக்கின்றபடியால் இந்த வேதத்தை நாம் அமீதமாக கவனித்து தேவனுடைய மனுஷனிடத்தில் பெற்று நாம் படித்து கை பொழுது தேவன் கூறுகின்ற ஆசிர்வாத்தான் பெற்றுக்கொள்ள முடியுமா கருத்து நம்புகின்றனாகி தாவித சொல்லி இருக்கின்றார் ஆகினால் இந்த ஆண்டு நமக்கு ஒரு விடுதலையின் ஆண்டாக நமக்கு ஆசீர்வாத்து தரக்கூடிய ஒரு ஆண்டாக அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பி அதனால் கிடைக்கிற நன்மைகளை நிறுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்துரு ஆவையான பெற்றுகின்றார் வேலை செய்து பின்னர் முழுநேர ஊழியத்திற்கு வந்துள்ளனர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வேலைக்கு கம்பெனிக்கு போட்டு வந்து மாலை நேரத்தில் போய் சுயசோசங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருவாராம் அவருக்கு ஒரு ஓட்ட கார் அவருக்கு இருந்திருக்கின்றது நிப்பாட்டிட்டா செல்போடு காந்தி யாராவது தள்ளிவிடணும் இவர் என்னச்சு வர பாக்கெட்ல போய் சாக்லேட் வாங்கி வச்சிருப்பாராம் தள்ளி விட கண்டோனி பிள்ளை எல்லாம் கூறி வந்து விடுவான் இப்படி காரை ஓட்டி கொண்டு இருந்தார் நூற்றி ஒன்னாவது தடவை பை படித்துக் கொண்டிருந்த தடவை அமிர்தமாக புரியாது போனாலும் நாம் வாசித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது சில வசனங்கள் கூட பேச ஆரம்பிக்கின்றது விசுவாசிக்கின்ற பொழுது நிறைவேறிவிடுகிறது என்பதை இறவுக்கு வார்த்தை என்று மதித்து அது நமக்காக எழுதித்தரப்படும் எண்ணி வாசித்து அதன்படி நடக்கும்போது மிகுந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆகிய சொல்லுகின்றார் நூத்தி ஒன்னாவது இடம் இந்த வசனத்தை பொழுது இந்த மூன்றாவது வாசிக்கும் போது வேண்டுகிறேன் படிக்கும் போது உணரவில்லை இன்னைக்கு இவ்வளவு அழகான பேசிக் கொண்டிருக்க என்பது உணர்ந்து சமையல் செய்து கொண்டிருந்த மனைவியை கூப்பிட்டு இருக்கிறார் இங்கே ஒரு அதிசயம் என்று சொல்லி அந்த அம்மா கையில் இருந்த அகப்போ அவர் கூட ஓடி வந்தாள் என்ன அப்படி சொல்லி இந்த மசூருவின் ஓடி பிரியமானவரே அவனுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா வேண்டுகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சரி அதனால இப்ப என்ன அன்ச்சை அவர் கேட்டிருக்கிறார்கள் எனக்கு இந்த ஓட்டக்காரரை பார்த்துட்டு ஒரு நல்ல காரன் என்று தரப்போ நம்புறேன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்றது நடக்க போறதுன்னு நம்புகிறேன் என்று சொல்லி அவர் அவர் சொன்னாராம் அந்த அம்மா சொன்னார்கள் கடவுளுக்கு சித்தமானால் தரலாம் தானே சரியா காரை கொஞ்சம் தள்ளிவிடும் காரை ஓட்டிட்டு போயிருக்கிறார் ஓடிக்கொண்டே போய்விட்டிருக்கும் போது மழையில ஒருவர் மறித்து இருக்கிறார் ரொம்ப வருத்தமா நிப்பாண்டி ஏற்கனவே பரவாயில்ல தள்ளிவிடுவது யாருன்னு சொல்லி நினைத்து விட்டு கொஞ்சம் பண்ணாரா உடனே அவர் காரில் முன்னால் ஏறிக்கொண்டு ராபர்ட் இந்த காரை ஓட்டக்கார எவ்வளவு நாள் ஓட்ட சொல்லி கேட்டாரா குடியிருப்போதா பட் நான் இருக்கிறேன் இப்படி ஓட்டக்காரர் ஆட்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போய் அந்த காருக்கு ஒரு விலை வாங்கி கொடுத்து பின்னர் நல்ல காரை வாங்கி கொடுத்து கொண்டு வருகிறேன் ஆகையினால காரை கம்பெனிக்கு ஓட்டுங்கள் என்று சொல்லி கம்பெனியில கொண்டு விட்டு அவருக்கு ஒரு நல்ல காரை ஏற்பாடு செய்தார்களா இவர் சொன்னார எனக்கு பணம் கட்ட முடியாது என்று சொல்லி இல்ல இந்த காரை பழுது பார்ப்பதற்கு மாதம் தோறி இவ்வளவு பணம் செலவிட்டீர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னாரன் இவ்வளவு பணம் மாதம் தோறி செலவு செய்கிறேன் அந்த பணத்தை மார்த்தியை கட்டுங்க காரை கொண்டு போகணும்னு சொல்லி புது காரை கொடுத்து விட்டார் வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவி ஓடுகிற சந்தோஷப்பட்டார் சொல்லி ஒரு சாட்சி புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அருமையான தீமஜா நபி நம்பிக்கை வீண் புகாது என்று ஆண்டு சொல்லுகிறார் நிறைவாக்கக்கூடிய கொண்டி போகாது இருக்க வேண்டும் என்று ஆவியான கூறுகிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்போ சில சொத்த பழம் திமுக நிரமம் எழுந்தும் பொழுது அவர் இதில் இரண்டு திமுத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அதின் निमितத்த நான் இந்த பாடுகளையே அனுபவிக்கிறேன் ஐயனும் நான் வைக்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்தது அவர் அன்னை வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்தது அன்னை வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்ல பரிசுத்த பவுல் சொல்கிறார் அல்லேலூயா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன் பிரியமான தேவச்சானமே மனிதர்கள் யார் யாரையும் நம்பி வாழ்கின்றார்கள் வந்தார்கள் கணவனுடைய பிரிவினாலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி கேட்டுக் கொண்டார்கள் அப்படி அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சாப்பிடுவது சாப்பாடு உட்கார்ந்த என்னுடைய கனவுனை நினைப்பேன் அவர் வந்து என்னுடைய ஆகாரத்தினுடைய ஒரு பகுதியை சாப்பிட்டு விட்டு சென்ற நான் சாப்பிடுவேன் அம்மா சொன்னார்கள் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சாப்படுவாங்க போனா நான் நம்பிடுவேன் ஐயோ விஷயமா சிதம்மா பள்ளி சாப்பிட சாப்பிட சாப்பிடக்கூடாது அது செத்தவர்கள் எல்லாரும் எப்படி வர மாட்டாரோ எப்படி நம்பாதவர்கள் என்று சொல்லி எச்சரித்து உணர்த்தி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பினோம் இப்படி அநேகர் வியாக்கள் இறைவன் என்கிற பேராலே எதை எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ சிலர் சொல்கிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் அறிவேன் வெளிப்படத்தில் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் உத்தவத்தை வாசிக்கும் பொழுது அறுபது லட்சம் ஆகிய பிடித்துச் சொல்லுகின்றார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதாக்காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் மறித்து போன மனுஷனை நாம் கும்பிடவில்லை உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மீன் போகாது என்று அவையான பெற்று அறிவிச்சேன் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு உருவம் வைக்கக்கூடாது என்று உருவனோடு பேசாமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதில்லை ஆகினால் பிரியமாவளி உயிரோடு இருக்க என்று ஆண்டவருக்கு ஆராதனை செய்யபடியாக அவருடைய வார்த்தைகளின் நம்பி சார்ந்து அது நிறைவேறும் என்று காத்து நம்பிக்கொண்டிருக்க முடியாத ஒரு பாக்கியத்தால் நம்முடைய நம்பிக்கைகள் ஈன்போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய்து நம்முடைய குறைகள் எல்லாம் சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் பேசுகிறார்ந்திருந்த போதிலும் சில வேலைகளில் சொல்வதை நாம் கவனிக்காதபடி சொல்வதன்படி செய்யாதபடி நாம் உயிரமாக வேறு விதமாக சொந்த விருப்பத்தை வேண்டும் என்று விரும்பி சென்று விடுகின்றபடியால் பல பல கஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்படி அவன்க்கு என்ன சொல்கின்றாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராகவே இருக்கின்றார் அவர் அதை வேதனைப்படுத்துவதற்காக வரவில்லை அவர் மறுத்தோருந்து உயிரோடு எழுந்து நம்ம வாசம் பண்ணுவது நம்மை வாசிர்வதிப்பதற்காகவே என்று சொல்லி பரிசுத்த மத்திலும் வாசிக்கிறார் போச நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் உங்களை எல்லோரையும் பிள்ளையாக இயேசுவை முதலாவது உங்களுடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார் முதலாவது உங்களத்திற்கு அவரை அனுப்பினார் என்று சொல்லி சொல்லுகின்றார் அவர் உங்களை பொல்லாங்களுக்கு விலைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவந்தமுடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்கடத்திற்கு அவரை எழுதியிருக்கின்றது அனுப்பி இருக்கிறது வழிகளை விட்டு விலக்கி ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற தீமையான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தேவந்தமுடைய குமாரத்தில் அனுப்பி இருக்கின்ற அவர் நம்பி நம்பிக்கையிலே நாம் இன்னும் உறுதியாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகிற எளிமையா திருக்க திருச்சின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழு மெட்டு வசனங்களை வாசிக்கலாம் மலை தப்பி கொடுக்கிறதுமான மரத்தைரை கால்வாய் உரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறத காணாமல் இலை பச்சியாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் அறுத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மருத்தை போல் இருப்பான் என்று சொல்லி ஒரு சுத்தாவினர் வைத்திருக்கின்றார் அவ்வளவு பெரிதான ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை கருத்து நமக்கு பெறுகிறார் சொல்லுகிறபடி மாத்திரம் செய்கின்ற மக்களுக்கு இந்த வாழ்வு பெரிதாக பெருகப் போகின்றது கல்யாணம் வீட்டுக்கு ஏசுநாதனும் சீசனும் சென்றார்கள் அங்கு ரசம் குறையப்பட்ட பொழுது தாயார் சொல்லுகின்றார்கள் இந்த வீட்டில் ரசம் குறையப் போகிறது ஏதாவது என்று சொன்ன பொழுது உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய வரவில்லை என்று இயசுநாதிரி சொன்னார் அந்த அம்மா வருத்தப்படவில்லை அவர் தேவகுமார் என்பது அறிந்திருந்தார்கள் அவரால் எல்லா நன்மைகளையும் கொடுக்க முடியும் என்பது தெரிந்திருந்தார்கள் வேலைக்காரர்கள் பார்த்து என்று தாயார் சொல்லுகின்றாரியே அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்றைக்கு மோசினாதர் நமக்கு நன்மை செய்யும்படியாகவே கடந்து வந்திருக்கிறார் நம்ம சகலை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நமத்தில் சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உண்டாகிவிடுகின்ற தண்ணீரை ஊற்றி சொன்னார் தண்ணீரை ஊற்றினார்கள் கொண்டு கொண்டு பந்து கொண்டு போய் கொண்டு சொன்னார் அப்போது இந்த வேலைக்காரர்கள் கேட்டிருக்கலாம் ஐயா கைகள் வருவதற்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறது வேண்டும் என்று சொல்லி மறுமொழி கொடுத்திருக்கலாம் அவள் அப்படி செய்யவில்லை செய்ய வேண்டும் நமக்கும் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது வேதம் அப்படித்தான் சொல்லுவோம் ஏசு குறித்து என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்வோமானால் இன்று சொல்லப்படும் ராசி லோகங்கள் அந்த தண்ணீரை கொண்டு போன வழியில் போகும் போதே அவைகள் ரசமாகிவிட்டது நல்ல விட்டது இவ்வளவு பெரிய நல்ல ரசத்தை இவ்வளவு நேரம் எங்க வைத்திருந்து பந்தி விசாரிப்பதார்கள் கேட்கும்படியாக அப்படிப்பட்ட கருத்து செய்வார் என்று தேவச்சானமே இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆம்பியானவர் திருடம் பெற்றுகின்றார் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் என் புருஷன் இறந்து கத்திற்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக வந்தான் என்றான் எலிசா அவளை நோக்கி என்ன செய்ய வேண்டும் வீட்டின் வேறொன்றும் புத்திரன் இருந்த ஒரு பார்த்து அடியான இறந்து போனான் உதான் கர்த்தனுக்கு பயந்து விட அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் ரெண்டு குமாரின் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்று சொல்லி மனுஷனிடத்தில் போய் முறையிடுகின்றார் சின்ன திருக்க தரிசியாக இருந்தார் போய்விட்டார் கடன் வாங்கி வைத்திருக்கின்றார் அடிமை வேலைக்கு கூப்பிட வந்திருக்கிறார்கள் கடன் தீர்வரிலும் பிள்ளைகள் வேலை செய்யட்டும் நாலு வருடமோ ஐந்து வருடமோ ஒரு சின்ன சம்பளத்தை போட்டு சரியான சாப்பாடு கொடுக்காதபடி அடிமைகளாக வேலை வாங்கி கடனை தீர்த்து பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அடிமை வேலை வாங்குகிற ஒரு முறவை அடிமைகள வேலை பிள்ளரிசு நினைக்கிறாய் வீட்டிலே என்ன இருக்கிறது ஏதாவது பொருள் இருக்கலாம் என்று கேட்டபொழுது கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது அந்த அம்மா உண்மையை ான் அவள் அவனத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு விடுதலை எண்ணெய் அந்த குணத்திலே பாத்திரத்தில் ஊத்தி கொண்டு இரு எல்லா பாத்திரங்களும் நிரம்பும் என்று சொல்லி சொல்லுகின்ற கொஞ்சம் பணம் கொடுத்து கடத்தி தீப்பார் நினைச்சேன் இருக்கிற எண்ணெய் வேற பாத்திரத்தில் ஊற்றணுமா அது எப்படியா நிறைய கொடுக்க முடியும் என்று சொல்லவில்லை அப்படிப்பட்ட நம்பிக்கை குறைவாக ஏற்படவில்லை கர்த்தர் நம்புங்க கர்த்தனை திருக்க தரிசிகளை நம்புகள் என்று சொல்லுவது அமதமாக பாத்திரங்களை வாங்கி வைத்து எண்ணெய் ஊற்றிக்கொண்டு எல்லா பாத்திரங்களும் நிறைய விட்டது பின்னரும் பொறுத்திருந்து வந்து கொண்டுதான் சொல்லி ஒரு பையன்மா சொன்ன ஊற்றி நின்று விட்டதான் பின்னர் தோழி மனுஷத்தில் கடந்து வந்து சொல்லுகின்ற ஐயா உங்களுடைய மணியை நான் செய்தேன் என்னுடைய வீடு நிறைய எண்ணெய்களாக நிறைந்திருக்கின்றது அவர் சொல்லுகின்றாரி விற்று கடனை கொடுத்து பிள்ளையோர்களை சேர்ந்து ஜீவனம் பண்ண இந்த மீதி பணத்தை வைத்து பிரியமான தேவ ஜானமே இவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கின்றார் ஆலோசனை கருத்தராக இருக்கிறார் புறப்படுகிற வார்த்தைகளின்படியே நாம் செய்யும் பொழுது நிறைந்த ஆசீர்வாதம் நமக்கு தந்து விடுகின்றது கடன் தொலைகளை மாற்றி விடுகிறது இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது இருபத்தி எட்டாம் அதிகாரம் மழை பெய்யவும் நீ கட்டளை நல்ல பொற்று வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது நீ கடன் வாங்கி இருக்கலாம் கடமை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கலாம் நம்பிக்கை வீண்புகாது என்று சொல்லுகிறார் பிரியமான தேவஜானே தேவ நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து அதை அப்படியே நாம் செய்யும் போது அதனால் கிடைக்கிற நன்மைகள் நம்மை கடன் வாங்காதபடி வாங்கிய கடனை கொடுத்துவிட்டு நீதிப்பணங்களை வைத்து வாழ்க்கை நடத்தும்படியாக மிகச் செழிப்பான வாழ்க்கை நமக்கு தரும் என்று சொல்லுகின்றபடியால் வறுமைகளை கண்டு கடன் தொலைகளை கண்டு கலக்கம் அடைந்திருக்கிற தேவையான ஜனங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குண்டி போகாது இருக்க வேண்டும் என்றும் அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் நிறைவேறும் என்றும் வர் திருவம் பற்றி வருவதற்காக ஆண்டு கருத்தரவு விடுதலை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் வாக்கு நம்பிக்கையிலே கொண்டி போக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் விசுவாசத்தவர் என்று அறிவேன் பலது மடத்தில் கேட்கலாம் என்ன செய்ய போகிறீர்கள் இப்பொழுது என்ன செய்ய போற என்று சொல்லி கேட்கலாம் கடல் காரளுக்கு என்ன சொல்ல போதும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற காத்துக்கொள்ள வல்லவர்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என் ஆத்துவாமி ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அவரது என்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்றுட்சி கொடுக்கூடிய மக்களாக நம்ம நம்பிக்கையிலே குடி போகாம இருக்கக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழம் பெற்றுகின்றார் எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் விசாசனுடைய நான் விசுவாசித்து இருக்கிறவர் என்றார் என்று அறிவேன் நம்பிக்கையிலேயே உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆபியானவர் சொல்லுகின்றார் இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கப் போகின்றது நம்முடைய நம்பிக்கைகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போறது